ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணம் என்கிற தலைப்பிலே கருட புராணம் முக்கியமான சில தகவல்களை நமக்கு காண்பிக்கிறது அந்த அத்தியாயத்தை விரிவாக நாம் பார்த்து நிறோம் ஒரு அத்தியாயத்தை சொல்லிண்டு பொழுது இந்த தகவல்களை நமக்கு காண்பிக்கிற அப்படி மேற்கொண்டு பகவான் பேசுகிற பொழுது யாவன் ஆசிரியத்தே துக்கம் யாவன் ஆயாந்தி சாபதா யாவன் ஏந்திரிய வைக்கல்யம் தாவச் சிரேய்ச சமபியசேது இந்த மனுஷனுடைய பிறவி என்கிறது ரொம்ப துர்லபம் கிடைக்காது இதில் ஆயுஷ்காலம் இருக்கு அவனுடைய தேகத்தில் பிராணம் நிற்கிறது அப்படிங்கிறதே ஈஸ்வரனான என்னுடைய ஒரு அனுகிரகத்தினாலே தான் ஏன்னு சொன்னால் ஒரு காற்று ஒரு டியூப்பில் ஒரு காற்று அடைக்கிறோம்னா அதில் ஒரு சின்ன துவாரம் கூட இருக்கக்கூடாது ஒரு சின்ன ஓட்டை இருந்ததானால் அதன் மூலமாக நாம் ஏற்றக்கூடிய காற்று பூரா வெளியில் போயிடும் ஆனால் மனுஷனுக்கு நவத்வாரம் இருக்குது ஒன்பது ஓட்டைகள் இருக்குது உடம்பில் ஒன்பது ஓட்டைகள் இருந்தும் கூட இந்த பிராணன் வெளியில் போகாமல் இருக்குன்னா என்ன காரணம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தான் அவனுடைய தேகத்திலே பிராணம் நிற்கிறது அதுவும் ஏதோ ஒரு புண்ணியவசாத்து தான் நிற்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அதை எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அவனவன் அவனவனுடைய ஆயுசில் யாவத்திஷ்ட தேகோயம் தாவத் தத்துவம் சமபியசேர்த்து இந்த உடம்பு நிற்கிற வரையிலும் அவனுடைய தேகம் அவனை சேர்ந்தது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அவனவனுடைய தேகம் அது எதை வச்சு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அவனுடைய பிராரப்தத்தினாலே தேகம் அமையிறது கர்மாவை கர்ம மூன்று விதமாக பிரிச்சிருக்கா உபனிஷத்தில் பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமி அப்படின்னு பெயர்கள் இந்த பெயர்களெல்லாம் வச்சு பிரித்து நமக்கு காண்பிக்கிறா புரிஞ்சுக்கணும் என்கிறதுக்காக அவனவனுக்கு கிடைக்கக்கூடியதான தேகம் பிராரப்தவசாத்து கிடைக்கிறது போன போன பிறவியில் செய்த புண்ணிய பாபங்களை அனுசரித்து அவனுடைய தேகமானது கிடைக்கிறது மனித மனுஷென்மா கிடைக்கிறதுன்னா பிராரப்தத்தை ஒட்டி மனுஷிய ஜென்மா கிடைக்கிறது பிராரப்தம் என்கிறதை அனுபவித்து தான் தீர்க்க முடியும் வேறு எதுனாலையும் போக்க முடியாது இது எல்லாருக்குமே சமம் பகவானான எனக்கும் இதே தான் ஜீவன் முக்தர்களுக்கும் இதேதான் ஜீவன் முக்தர்கள் ஞானிகளாக இருக்க அவர்களுக்கும் மனதிலே சில எண்ணங்கள் இருந்ததானால் அந்த எண்ணம் என்கிற பிராரப்தத்தினாலே தேகம் கிடைக்கும் அவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்தும் கூட தேகத்தை எடுக்கிறார்கள் காரணம் பிராரப்தம் காரணம் பிராரப்தந்தான் இந்த தேகத்தை கொடுக்கறது வித்தியை அவன் படிக்கக்கூடியதான படிப்பு தான் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையோ யசஸையோ கொடுக்கறது அவன் படிக்கக்கூடியதான படிப்பு அவனுக்கு இருக்கக்கூடியதான நிலையை கொடுக்கறது நன்றாக நல்ல படிப்பு படிச்சிருக்கான் அதை நல்ல முறையில் அனைவருக்கும் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் இந்த உலகத்தில் வாழக்கூடியதான நிலை கிடைக்கிறது அவனுக்கு இருக்கக்கூடியதான பிரஜைதான் அவனுடைய ஆயுஷை தீர்மானிக்கிறது பிரஜா அப்படின்னா நினைவு அவன் படைக்க படிக்கக்கூடியதான படிப்பு நாள் வந்த ஒரு நினைவு உலகத்தில் வாழக்கூடியதான ஒரு எண்ணங்கள் உலகத்தில் எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி வாழணும் பெரியவர்களை பார்த்தால் மரியாதையாக இருக்கணும் அனைவரிடமும் ஸ்னேகத்தோடு இருக்கணும் யாரோடும் போட்டி போடக்கூடாது மாத்தரியம் இருக்கக்கூடாது மாத்தரியம்னால் பொறாமை முன்னுக்கு வர்றவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது சந்தோஷப்படணும் ஆஹா புண்ணியம் பண்ணினவன் முன்னுக்கு வந்திருக்கான் என்கிற எண்ணம் இருக்கணும் பெரியோர்களை பார்த்தால் மரியாதையாக இருக்கணும் நமஸ்காரம் பண்ணணும் உபனிஷத்து நமக்கு சொல்கிற பொழுது ஊர்துவம் பிராணா ஹுத்கிராமந்தி யூனஸ்தவிர ஆயத்தீ நம்மை விட படிப்பிலோ வயதிலோ தபஸிலோ மூத்தவர்கள் வந்தால் உடனே நம்முடைய நம்ம கிட்டே இருக்கிற ஆயுஷானது எழுந்து நிற்கிறது யூனஸ்தவிர ஆயதி பிரத்யுத்தான புனஸ்தான் பிரதிபத்தியத்தே அவர்களை எழுந்து வரவேற்பதுனாலும் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் சொல்கிறதுனாலேயும் நம்மிடத்திலிருந்து வெளியில் வந்த ஆயுஷானது நமக்கு திரும்ப கிடைக்கிறது அப்படி பெரியோர்கள் யாரை பார்த்தாலும் அவமதிக்கக்கூடாது மரியாதையோடு நடக்கணும் நமஸ்காரம் பண்ணணும் பெரியோர்களை பார்த்து அனைவரிடத்திலும் ஸ்னேகத்தோடு இருக்கணும் மகிழ சத்திய சந்தம் சத்ங்கச்ச விவேகச்ச நமலம் நயனாஸ்தி நரோ நர சோன்த கதம் நியதமர் ஒவ்வொரு மனுஷனும் மகத் சத்தவிய பிரியலக்ஷ்யத்தோடு வாழணும் பெரிய காரியத்தை நாம் சாதிக்கணும் என்கிற லட்சியத்தோடு வாழணும் பெரியவர்களிடத்திலே மரியாதையாக நடந்து கொள்ளணும் சந்தகா சங்கசிய பேஷஜம் சாதுக்களோடு எப்பொழுதும் ஸ்னேகம் வச்சுக்கணும் பழக்கம் வச்சுக்கணும் சாதுக்களோடு நல்ல விஷயங்களை பேசணும் அவர்களிடமிருந்து நாம் நிறைய தெரிந்து கொள்ளணும் சங்கசிய பேஷஜம் அதுதான் நமக்கு நல்ல மருந்து நம் வாழ்க்கையில் தீர்க்கமான ஆயுசை கொடுக்கக்கூடியதான மருந்து சத் சங்கம்தான் சத்சங்க விவேக்ட நிர்மலம் நயனத்வயம் நமக்கு ரெண்டு கண் இருக்கு அப்படின்னா இது ஊனைக்கண் உண்மையான கண் எதுன்னா சத்சங்கமும் விவேகமும் விவேகம் என்றால் யாரிடம் எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற எண்ணம் இருக்கணும் சத்சங்கம் சாது சங்கம் எப்பொழுதும் இருக்கணும் நல்லவர்களோடு பழக்கம் வச்சுக்கணும் நல்ல இடங்களுக்கு அடிக்கடி செல்லணும் நம் குழந்தைகளையும் அந்த இடத்திற்கு அழிச்சுன்னு போகணும் நம்முடைய காரியங்களை நாம் செய்யணும் தர்ம காரியங்கள் நிறைய செய்யணும் இதை யார் தெரிந்து கொள்ளலையோ எஸ்எனாஸ்தி நரசோந்தா கதம் நியாத் அமார்கதா அப்படி இது ரெண்டும் இல்லாதவன் இரண்டு கண்ணும் இருந்தும் இல்லாதவன்தான் கண்ணு என்கிறது இருந்தாலும் அவனுக்கு பார்வை இல்லை ஊனை பார்வை உடையவன் ஆகையினாலே இதை மனதில் வச்சுக்கணும் எப்பொழுதும் மனதிலே நிறுத்து கொள்ளணும் அவன் அவனுடைய ஆயுஷ்காலம் இதனால்தான் பிரஜினையினால்தான் தீர்மானிக்கப்படுறது பாக்கி பிராணிகளுக்கு அந்த எண்ணம் கிடையாது பாக்கி மறதி என்கிறது உண்டு மரதினா பிறவி மறதி பிறக்கிற பொழுது குழந்தை அழருது ஏன் அழருது அப்படின்னு சொல்கிற பொழுது குழந்த பிறக்கிற வரையிலும் போன என்ன ஜென்மாவில் இருந்தோம் என்ன மாதிரியான பிறவியை நாம் எடுத்திருந்தோம் என்ன மாதிரியான துக்கங்களை நாம் அனுபவித்து கொண்டிருந்தோம் என்கிறது கர்ப்பத்தில் உள்ள வரைக்கும் அனைவருக்குமே தெரியும் பூமியில் வந்து விழுந்தவுடனே அனைத்தும் மறந்து போயிடும் ஆகையினாலேதான் பிறந்த உடனே குழந்தை அழருது ஆனால் பாக்கி பிராணிகளுக்கு அது மறக்காது பசுமாடு முதற் கொண்டோ எவ்வளவு ஜந்துக்கள் இருக்குது உலகத்தில் அனைத்து ஜந்துக்களுக்கும் போன பிறவி என்னவாக இருந்தோம் என்ன மாதிரியான தப்புகளை தவறுகளை நாம் செய்தோம் என்ன தவறுகள் செய்ததுனாலே நமக்கு இந்த பிறவி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அனைத்து பிராணிகளுக்கும் ஞாபகம் இருக்கும் ஆகையினாலே அடிக்கடி அது அதை நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து துக்கப்படும் நாம் என்ன நினைக்கிறோம்னா பசு பட்சிகள் மாதிரி சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த பக்ஷிகளெல்லாம் பார்த்தால் ஆகாசத்தில் சுதந்திரமாக பறக்கிறது அதுக்கு சொத்து சேர்க்கணுங்கிற கட்டாயம் இருக்கா படிக்கணுங்கிற கட்டாயம் இருக்கா குழந்தைகளை காப்பாற்றணுங்கிற கட்டாயம் இருக்கா சுதந்திரமாக பறக்கிறதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அவைகளெல்லாம் துக்கமான ஜென்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவைகள்லாம் சுதந்திரமாக பறந்தாலும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜந்துக்கள் என்ன போன போன பிறவியில் பண்ணினா பாபகர்மாக்கள் அனைத்தும் மறக்காது ஞாபகம் இருக்கும்பா அப்படின்னு பகவான் சொல்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்